திருமணம் செய்துள்ளார் மகரையும் கொடுத்து என் வீட்டில் வசிப்பதில் உடன்பாடு இல்லை எனது ஊர் காயல்பட்டம் எனது காயல்பட்டம் எங்கள் ஊர் வழக்கப்படி கணவன் திருமணத்திற்கு பிறகு பெண் வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் ஆனால் எனக்கு என் கணவரின் வருமானத்தில் வீடு கட்டி என் மாமா மாமியுடன் வாழ எனக்கு ஆசை என் பெற்றோர் இதற்கு சம்மதிக்க மறுக்கிறார்கள் எங்கள் ஊரின் இந்த பழக்கம் சரியா சரியத் விளக்கம் என்ன நான் என் கணவருடன் அவர் வேலை பார்க்கும் ஊருக்கு சென்று அவரது க பெற்றோருடன் வாழ பணிவிடை செய்ய ஆசைப்படுகிறேன் எனது கணவரை கௌரவப்படுத்த விரும்புகிறேன் சரியா என் கணவர் இங்குதான் தொலை வந்துள்ளார் என் கணவருக்கும் எங்கள் ஊர் ஆண்களுக்கும் உங்கள் அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்களுடைய இந்த ரோஷம் அதாவது என்னுடைய கணவரை கௌரவப்படுத்த விரும்புகிறேன் என கணவருடைய வருமானத்தில் தான் வாழும்னு விரும்புகிறேன் என்ற இந்த ரோஷமெல்லாம் எதிர்மறையாக வந்திருக்குது அங்கே வர வேண்டியது யாருங்க கணவருக்கு வர வேண்டியது இந்த சகோதரிக்கு வந்து பெரிய விஷயம் அதாவது இந்த ரெண்டு ஊரில் உள்ள இந்த கலாச்சாரம் இருக்குது பாருங்க அதாவது கணவர் வந்து கல்யாணம் முடிச்ச உடனே பொண்ணு வீட்டுக்கு வந்துடணும் பொண்ணு வீட்டில் அதனால் வீடு கட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி கலாச்சாரங்கள் என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது இஸ்லாமிய முறை அல்ல அல்லா ரபுல்லாலமின் ஆதமலை இஸ்லாத்தை பற்றி குரானில் சொல்லும் பொழுது உஸ்குன் அன்பவ சௌஜுக்கல் ஜன்னா ஆதமே நீயும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள் அப்படின்னா நீயும் உங்களுடைய மனைவியும் ஆனால் ஒ குலாமின்ஹா ரகதன் ஹை சுஷேத்துமா இங்கே பாருங்கள் அல்லாவுடைய வாசனத்தை கவனிங்க இருப்பிடத்தை பற்றி சொல்லும் பொழுது முதல் மனிதர் ஆதமலை செல்லத்துக்கு அல்லாவை உத்தரவிடுறான் நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள் அப்படிங்கிறான் உணவை பத்தி சொல்லும் பொழுது ரகதன் ஹைஃபிஷ் ஏத்துமா அந்த சொர்க்கத்திலிருந்து நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி விரும்புவீங்களோ அப்படி சாப்பிட்டுக்குங்க அப்ப அங்க வந்து ரெண்டு பேரும் எப்படி விரும்புவீங்களா ரெண்டு பேருடைய வேற பேர இருக்கும் இந்த அம்மாவுக்கு பிரியாணி பிடிக்கும் அவருக்கு நேச்சர் தான் பிடிக்கும் இந்தமாவுக்கு மட்டன் பிடிக்கும் அவருக்கு சிக்கன் பிடிக்கும் ஆஹ் கணவனுக்கு மட்டன் பிடிச்சா நானும் மட்டன் தான் சாப்பிடணும் அப்படி அவசியம் இல்லை மனைவிக்கு சிக்கன் பிடிச்சா கணவனுக்கு சிக்கன் தான் சாப்பாடு அவசியம் இல்லை அப்போ ஹைத்து வச்சிருக்காரு அவசியம் இல்லை சில வீடுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சிருப்பாங்க இது தப்பு கிடையாது உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள் அப்போ ரெண்டு பேரும் எங்கே தான் வசிக்கணும் சொர்க்கத்தில் ஒரே இடத்துல தான் வசிக்கணும் கணவன் இடத்துல மனைவி இடத்துல இருக்கக்கூடாது சரி இப்போ மனைவி இடத்துக்கு கணவன் போடுறதா கணவன் இடத்துக்கு மனைவி வர்றதா அப்படின்ண்டா எம்பெருமான சல்லல்லா அழுத்திற சுனத்தில் அன்னை ஆயுஷாரதியா ஆயுஷாரதியாத்தர் கல்யாணம் முடித்த உடனே அவங்க அவ்வளவு பக்கம் வீட்டில் தான் நசுல்ல அங்கே போகலை நமசலி எங்கே போகலங்க உருதா சொல்ல கர்ஜவி கர்ஜவிந்தானே ஆ கர்ஜமாய் ஆக்சுவல் கர்ஜமி அது ஜவாயிங்குவாங்க கர் ஜமி அப்படின்னா வீட்டோடய மாப்பிள்ளை உறுதியில் பரமச்சர மான் மான் மைத்தரை மெஹமான் நீ ஏற்றுக்க ஏற்றுக்காம போ நான் வந்துட்டேன் உன் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நீ ஒத்துக்க ஒத்துக்காம போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு மாப்பிள்ளை போய் அங்கே போய் உட்காந்துர்றது இது அல்லாவுடைய தூதர் சலாளத்தில் வழிமுறை அல்ல ஆயிஷா ரீதியில் ரசா திருமணம் முடிச்சா ஆயிஷா இருந்தால் எங்கே வந்தாங்க ரஸ்லா வீட்டுக்கு வந்தாங்க அதே மாதிரி அலி ரீதியில் தாத்தனை ஃபாத்திமா முடிச்சோன்னு ஃபாத்திமா எங்கே போயிட்டாங்க அழியே நீ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அதனால் என் வீட்டோடய மாப்பிள்ளையை வந்துருன்னு சொல்லி ரசூலாய் அலியே என்ன பண்ணலை தான் வீட்டோட மாப்பிள்ளையை வச்சுக்கல அதனால் இஸ்லாமிய ஷரியத்து படி அல்லா ஆதமலை ஆரம்பித்து பெருமான சலால் சரிக்கும் கணவன் எங்கே இருக்குனா அங்கே தான் யார் போனோம் மனைவி போனோம் இது இந்த கீழக்கரையிலையும் காயல்படுத்துல மட்டும் உள்ள என்ன அப்படின்னா அவர் இங்கே வந்துடுவார்